السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستعفره نعوذ بالله من سوري أنفسنا ومن سيئاتي عملنا من يغذي الله فلا مذل الله ومن يضل فلا حدي الله وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد عبده ورسوله அல்லாஹுமா சொல்லி அலா முகமதின் கமா சொலத் அலா இபிராஹி அல்லாஹு கடந்த அமர்வுல வந்து தாயிப் நகருக்கு போனாங்க அதற்கு முன்னதாக நபிசுல்லா அலிஸ்ல சில ஆண்டுகள் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதன் பின்னர் தாயிப் நகரத்திற்கு போனார்கள் இது போல அங்கு நடந்த துயரங்கள்லாம் பார்த்தோம் அப்ப அதுல இருந்து இந்த அமர்வு தொடர்கிறது இப்ப தாயிப் நகர்ல வந்து நம்ம போன அமர்வுலே பார்த்தோம் அவர்களை வந்து மிகவும் கேளிக்கைக்கு உரித்தாக்கி ரொம்ப அடிச்சு புண்படுத்தி வெளியில் அனுப்பிட்டாங்க அப்ப அந்த தோட்டத்தில் அமர்ந்து அவர்கள் வந்து அந்த கிறிஸ்துவ அடிமையான அப்பாஸ் அவருடைய உரையாடல் வரைக்கும் போன அமர்வுல பார்த்தோம் அப்ப இதுல நமக்கு படிப்பனைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஜைது பின் ஹாரிசா இவர் வந்து ரசுல்லா சுல்லுடைய அடிமை இந்த சஹாபி இந்த சஹாபி எந்தளவுல்ல வந்து பாதுகாத்தாங்க அடிக்கும் போது இவர் வந்து தன்னால முடிஞ்ச அளவு தேக்கி தன்னுடைய உடல்ல அடியை வாங்கிக்கிறார் தாங்க முடியாத அடி அவர்களுக்கே ரத்தம் ஒழுகுது ரத்தம் வலிந்து ஓடுது அப்ப இவருக்கு எந்த அளவு அடிபட்டு இருக்கும் தன்னுடைய உடலை கொடுத்து பாதுகாத்து ஒரு முழுமையாக பாதுகாத்துக் கொண்டிருந்தார் இந்த சஹாபி எல்லா சஹாபாக்களுமே ரசூல்லாசுல்ல எதாவது உயிரையும் தயாரா இருந்தாங்க உகது யுத்தத்துல வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் நபி சொல்லா அலுவலம் ஒரு இடத்துல நிக்கிறாங்க சகாபாக்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல பெரும்பாலான சகாபாக்கள் வந்து பின்வாங்கிட்டாங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட சகாபாக்கள் மட்டும் சுத்தி நின்றுட்டு வரக்கூடிய அம்புகளை எல்லாம் அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்ல அந்த நேரத்துல நிராயுதமாக நிக்கிறாங்க வாங்கக்கூடிய அம்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய கையில முதுகுல உடம்புல எல்லா இடத்துலயும் வாங்கிக்கிறான் அதுவும் சில சகாபாக்களுடைய கையெல்லாம் சிதைந்திருக்கும் கையை உடல் மரணமும் அடைஞ்சிருக்கிறான் அந்த அளவு நபிசுல்லாதுடைய உடலை உயிரை கண்ணியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கள் ரொம்பவும் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாங்க இப்ப இன்னைக்கு நம்மளால இது முடியுமான்னு கேட்டால் முடியாது நபிசுல்ல அரசு நம்ம கூட உயிரோடு இல்லை அப்ப நம்ம நம்ம வந்து அவர்களுடைய உடல் உயிரை வந்து பாதுகாக்க முடியாது ஆனா நம்மீதும் கடமை அவருடைய கண்ணியத்தை நம்ம பாதுகாக்கணும் நபிசுல்லுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும் அதே போல நபிசுல்ல மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அதை விட சிறப்பு வேற எதுவுமே கிடையாது எப்ப நபிசுல்லுடைய வரலாற்றை பிறருக்கு நம்ம எடுத்து வைக்கிறோமோ அப்ப நபியுடைய அன்பு பிறருக்கு வந்து அதிகமாகும் அவர்களை நபிய மற்றவருக்கு அறிமுகப்படுத்துவாங்க இது இருக்கே இது மிகப்பெரிய நாம் கடமையாற்ற வேண்டிய ஒரு பணி இது நம்மீது மிகவும் முக்கியமான ஒரு பணி அதுதான் அபு முஸ்லிம் கோலானி ரஹமத்து சகாபாக்களை நேரடியாக பார்த்தவர் சொல்றாரு உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதா அதாவது நபியை பாதுகாத்து நபிக்காக தியாகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது அது எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லுடைய அந்த கண்ணியத்தை கண்ணியத்திற்காக இவர்கள் வந்து தியாகம் செஞ்சாங்க நபியுடைய வரலாற்றை வந்து இவர்கள் பரப்புனாங்க உங்களை மாதிரி எங்களால் வந்து போரிட்டு நபியுடைய உயிரை பாதுகாக்க முடியாது உடலை பாதுகாக்க முடியாது ஆனால் வந்து எங்களால் என்ன பண்ண முடியும்னா நாங்கள் வந்து நபியுடைய வரலாற்றை பரப்புவோம் அவர்களுடைய நேசத்தை மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அவருடைய உபதேசங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அபு முஸ்லிம் கோலானி நாமத்திலாளி ஒரு பிரபலமான தாபியின் இவர் இவர் அப்ப நமக்கும் இன்னைக்கு அது பொருந்தும் தாபின் மட்டும் இல்ல நபியை கண்ணால பார்க்காத நம்ம பொருந்தும் நாமும் ஒவ்வொருவரும் நோக்கமே என்ன நபிசுல்ல வரலாற்றை தூய முறையில மக்களிடத்தில் எத்தி வைக்கணும் அப்ப இது எல்லாருமே செய்யணும் இந்த ஆடியோக்களை மக்களிடத்துல பரப்பி நபியுடைய நேசத்தை நம்ம அவர்களுக்கு விதைக்கணும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல முழு மனித சமுதாயத்துக்கும் நபி அவர்தான் மக்களிடத்துல கொண்டு போய் அறிமுகப்படுத்தணும் அதே போல நபியுடைய கண்ணியம் பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணும் சகாபாக்கள் போல நமக்கும் இன்னைக்கு முதலாவது படிப்பனை இரண்டாவது படிப்பனை என்னன்னு சொன்னா இந்த தாயிஃபுடைய பயணத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அது நமக்கு வந்து நேரடியாக ரிசல்ட் தெரியாம இருக்கலாம் நபி சில போனாங்க அங்கே தாவா செஞ்சாங்க யாருமே ஏற்றுக்கொள்ளலை கல்லால் அடித்தாங்க கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க இப்போ அந்த நேரத்தில் ஒரு ரிசல்ட் தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு ஒரு நேரடியாக ஒரு ரிசல்ட் தெரியல அப்போ என்ன அது யாருமே ஏற் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் காலிது உதுவானி இவர் வந்து சக்கீப் குளத்தில் அந்த தாய்ஃபில் வாழக்கூடிய மக்கள் கோத்திரத்த அந்த சக்கீப் கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர் அந்த நேரத்தில் ஒரு சிறுவனாக இருந்தார் இப்போ நபி வந்து அந்த நேரத்தில் தாவா பண்ணும்போது நானும் கூட்டத்தில் இருந்தேன் எந்த அளவுன்னு சொன்னா நான் முஸ்லீம் ஆவரத்துக்கு முன்னதாகவே சூரா தாரிக் அது மனிதனுடைய படைப்பை பத்தி பேசுவோம் அந்த சூரா அதை சொல்லி தான் நபிசுல்ல வந்து தாவா பண்ணுவாங்க எப்பயுமே தெரியும் நபிசுல்லா உடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா குரானை கொண்டுதான் அழைப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நடைமுறை இப்படி தான் அழைக்கணும் அப்படின்னு கிடையாது குரான் அல்லாவுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் அப்போ குரானை சூரா தாரிக்கு சொல்லி தான் அவர்களை வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க அப்போ அந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் சிறுவனாக இருக்கும் போதே இஸ்லாமத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே நான் மனநமே செஞ்சு வச்சிட்டேன் அந்த அளவு அவருடைய அந்த வசனங்கள் வந்து ரொம்ப பலமாக இருந்தது இப்போ இஸ்லாமத்திற்கு வந்த பிறகு இந்த கதையை சொல்கிறாரு அப்போ இவர் மூலமாக பல பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க இவர் இவர் இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய பாடுபட்ட ஒரு நபர் அப்போ நம்ம நேரடியாக ஒரு அமல் செய்கிறோம் அது மூலமாக வந்து நம்ம நேரடியாக கண்கூடாக ஒரு ரிசல்ட் பார்க்கலன்னு சொன்னால் நம்ம வருத்தப்படக்கூடாது அதன் மூலம் அதுல கண்டிப்பா அதன் மூலமாக கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் அருமையில் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் இப்ப நாம் செய்யக்கூடிய பணிக்கு வந்து இப்ப நேரடியா ரிசல்ட் கிடைக்கல அதனால அந்த பணியை நிறுத்தும் அப்படின்னு தொய்வடைஞ்சிடல மிகப்பெரிய ஒரு படிப்பனை அடுத்ததாக மூன்றாவது படிப்பனை நம்மளுடைய செயல்கள் மூலமாக மக்களுக்கு தாவா பண்றது நம்ம போன அமர்வுலே பார்த்தோம் நபிசுல்லா பிஸ்மில்லா சொல்லி திராட்சையை சாப்பிட்டாங்க அப்ப அதை பார்த்து அந்த அப்பாஸ் அப்படிங்கிற அடிமை என்ன பண்ணாரு கிறிஸ்தவ அடிமை என்ன பிஸ்மில்லா சொல்றீங்களே அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்பதான் தாவாவே ஆரம்பிக்கிறது அப்ப ஒரு செயல் செய்யறது மூலமா பலருக்கு வந்து கேள்விகள் எழும் இப்ப நம்ம பலரோடு அனைத்து விதமான சமுதாய மக்களோடையும் வாழ்றோம் இப்ப நமக்கு இஸ்லாம் சொன்ன அனைத்து செயல்களுமே நல்ல செயல்கள் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ அதை நம்ம செய்யும் மக்கள் கேட்பாங்க ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதன் மூலமாக நமக்கு வந்து தாவா செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் சஹாபாக்கருடைய மொத்த தாவாவும் அப்படி இருந்தது அவர்களுக்கு அரபு மட்டும் தான் தெரியும் அவர்கள் எப்படி அரபு அல்லாத அனைத்து தேசத்துக்கும் போய் இஸ்லாத்தை பரப்புனாங்க இன்னைக்கு உட்காந்துருக்க மாதிரி பயான் பண்ணியாக பரப்புனாங்க கிடையாது செயல்கள் மூலமாக செயல்கள் தான் அவர்களுக்கு வந்து முதன்மையானது இரண்டாவது தான் வார்த்தை அப்ப அவர்கள் தங்களுடைய செயல்கள் மூலமாகவே மக்கள் இஸ்லாத்தின் பால் அப்ப நம்ம நம்மளுடைய செயல் மூலமாக இஸ்லாம் மக்களுக்கு வந்து வெளிப்படணும் இப்ப அந்த மாதிரி வெளிப்படும் அது அழைப்பு செய்வதற்கு நல்ல ஒரு களமாக அமையும் அதுவும் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பனை இது பல சம்பவங்கள் இருக்கு அதாவது இந்த சமீப காலத்திலேயே நடப்பு காலத்திலே பல நபர்கள் வந்து செயலால் இஸ்லாத்தால் இஸ்லாத்துக்கு ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நடைமுறையும் பார்க்கிறோம் அப்ப செயல் மூலமாக தாவா பண்றதுக்கு அதிக எஃபெக்ட் இருக்கும் செயல்கள் மூலமாக தாவா செய்ய வேண்டியதும் இந்த தாயிஃப் உடைய பயணத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பனை இப்போ அதையும் நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த தாயிஃப் பயணத்திலிருந்து அடுத்ததாக நபிசுலா தாயிப் போனாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை உடனே வந்து அந்த தோட்டத்திலிருந்து திரும்ப மக்காவுக்கே வராங்க மிக கடுமையான ஒரு ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு எந்த சொன்னா அங்க வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்னுடைய தந்தையுடைய சகோதரர் அபுதாலிம் அவரும் மரணி திட்டாரு வீட்டிலிருந்து ஆறுதல் ஒரே ஆறுதல் கத்திஜார் அதிகளாக அவர்களும் மரணம் திட்டாங்க நம்ம அடைக்கலம் தேடி போன அதாவது பாதுகாப்பு தேடி போன அந்த நபர்களும் புறக்கணித்து கேவலப்படுத்தி அனுப்பிட்டாங்க உடனே நபிசுல்லாஸ்லம் வந்து வெளியே கிளம்பி வராங்க நமக்கு அனைவருக்குமே தெரியும் இன்னும் உசரி உசுறான் எந்த ஒரு கஷ்டத்திற்கு பிறகும் அல்லா ஒரு இலகுவை வைத்திருப்பான் அப்படிங்கிறத குரானுடைய வசனம் இப்போ நபிசுல்லா வராங்க அந்த இன்சிடண்ட் இந்த இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிற உடனே அடுத்ததாக நபிசுல்லா வந்து அந்த தோட்டத்திலேயே வந்து ஜின்களுடைய ஒரு கூட்டம் ஒரு ஜின் வருது பார்த்துட்டு பிசுல்ல மோதக்கூடிய அந்த வசனங்களை கேட்குது கேட்டுட்டு தன்னுடைய கோத்திரத்தாரிடம் போயிட்டு அது போய் தாவா பண்ணுது ஜின்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனம் அவர்களிலும் ஆண் பெண் அவர்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறாங்க அதே போல அவர்களிலும் மனிதர்களை போலவே அவர்களிலும் கிறிஸ்துவ ஜின்னு இந்து ஜின்னு யூத ஜின்னு முஸ்லிம் ஜின்னு சொல்லிட்டு மனிதர்கள் போலவே ஆனா நம்ம கண்ணுக்கு அவர்கள் புலப்பட மாட்டாங்க ஒரு படைப்பணும் அவர்களும் இருக்கிறாங்க காபிலான ஜின்களும் நம்மை போலவே நம்மளுடைய கண்களுக்கு அவர்கள் புலப்பட மாட்டாங்க அப்ப அந்த ஜின்கள் மூலமா தான் இப்ப இன்னைக்கு இந்த சில அமானுஷ்யங்கள் நடக்குது இல்லை அதெல்லாம் ஜின்னுடைய சில சேட்டைகள் தான் அதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா புத்தகங்களே இருக்குது பல புத்தகங்கள் இருக்குது இமாம் இப்னு தைம ரஹாலி அவருடைய ஒரு பிரபலமான ஒரு புத்தகம் கூட இருக்கு ஹிஸ்புல்லா ஹிஸ்பு சைதான் சொல்லிட்டு சைத் இறைநேச செல்வர்களும் சைத்தானின் தோழர்களும் தமிழ்ல கூட வெளியா இருக்கு இப்ப ஜின்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் சொன்னா அந்த புத்தகத்தை நம்ம படித்து பார்க்கலாம் அப்ப ஜின்கள் வருது ஜின்கள் வந்து நபிசுல்லால திட்ட அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓதலை கேட்டுட்டு குரானை கேட்டுட்டு ஜின்னு போய் தன்னுடைய கோத்திர போய் சொல்லுது சூரா அஹ்காப்ல அல்லா சொல்லிக்காட்டுறான் இருபத்தி ஒன்பதாவது அதாவது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் படிச்சு நமிக்கிற மாதிரி நபிய இந்த குரானை கேட்கும் பொருட்டு ஜின்களில் சிலரை நாம் உங்களிடம் வருமாறு செய்து அவர்கள் வந்த சமயத்தில் அவர்கள் தங்கள் மக்களை நோக்கி நீங்கள் வாய்ப்பொத்தி இதை கேட்டுக் என்று கூறினார்கள் இது ஓதி முடிவு பெறவே தங்கள் இனத்தார்களிடம் சென்று அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய முற்பட்டனர் அதாவது அதுல ஒரு ஜின்னு சொல்லுது இந்த குரான் ஓதிட்டு இருக்கும் போது வாய முடி கேளுங்க வாய முடிட்டு கேட்டுட்டு ஓதி முடிச்ச பிறகு உங்களோட இனத்தார்ட்ட போங்க உங்களோட ஜின் இனத்திட்ட இந்த அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய செய்தியை அவர்களிடத்துல போய் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஜின்னு சொல்லுது அப்ப ஜி முடிக்கிறது அடுத்ததாக அடுத்த வசனம் அவர்களை நோக்கி அதாவது அந்த ஜின் இனத்தாரை நோக்கி இங்க வந்து கேட்ட ஜின்கள் போய் சொல்லுது எங்கள் இனத்தார்களே நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவியுற்றோம் அது மூசாவுக்கு பின்னர் அருளப்பட்டிருக்கிறது அது தனக்கு முன்னுள்ள வேதங்களையும் உண்மைப்படுத்துகிறது அது சத்தியத்திலும் நேரான வழியிலும் செலுத்துகிறது தெல்ல தெளிவான வசனம் இதுல ஏன் மூசாவுக்கு பிறகு ஒரு வேதத்தை நாங்கள் செவியுற்றோம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த ஜின்கள் சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு தப்சிர் ஆசிரியர் சொல்றாரு இந்த ஜின்கள் யூத ஜின்களாக இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறார் மூசாவை பின்பற்றிக் கொண்டிருந்த ஒரு யூத ஜின்னாக இருக்கலாம் யூத ஜின் கூட்டமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்சீர் ஆசிரியர் ஆசிரியர் குறிப்பிடுறார் அடுத்ததாக அடுத்த வசனம் எங்கள் இனத்தார்களை அல்லாவின் அள அல்லாவின் அழைப்பவர்களுக்கு பதில் கூறி அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் துன்புறுத்தும் வேதனையில் உங்களை காப்பாற்றுவான் இதெல்லாம் ஜின்கள் வந்து சக ஜின்களுக்கு உபதேசிக்கூடிய வசனங்கள் அல்லா இதெல்லாம் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி அல்லா குறிப்பிடறான் அடுத்த வசனத்துல எவன் அல்லாவின் பக்கம் அழைப்பவர்களுக்கு பதில் கூறவில்லையோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான் தண்டனையில் தப்ப அவன் பூமியில் எங்கு ஓடிய போதிலும் அல்லாவை தோற்கடிக்க முடியாது அவனையின்றி அவனுக்கு பாதுகாப்பவர் ஒருவரும் இல்லை அவனை புறக்கணிக்கும் இத்தகையவர்கள் பயங்கரமான பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருப்பர் என்றார்கள் அதாவது ஜின்கள் கேட்குது கேட்டுட்டு கேக்கு நபிசுராசம் குரான் ஓதிட்டு இருக்கும் போதே இந்த ஜின்கள் கேட்கும் போதே ஒரு ஜின் ஜின் அறிவிப்பு செய்யுது நீங்க வாய் பொத்தி கேளுங்க கேட்டுட்டு உங்களுடைய இனத்தாரிடத்துல போய் நீங்க அறிவிப்பு செய்யுங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அப்ப அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களையும் அல்லா இப்படித்தான் எச்சரிக்கை செஞ்சது அப்படிங்கறதையும் அல்லா இந்த வசனங்கள் மூலியமாக குறிப்பிட்டு காட்டுறோம் அதே போல சூரத்துள் ஜின்னு ஒரு ஜின்னே இருக்கு ஒரு ஒரு அத்தியாயமே இருக்கு அந்த வசனங்கள்லயும் நம்ம படிக்கலாம் ஜின்கல் ஜின்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான் ஜின்களை பற்றி அல்லா வந்து பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறான் இப்ப இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பற்றிய குரான்ல இரண்டு இடத்துல வருது இந்த அத்தியாயம் அதே போல இன்னொரு அத்தியாயத்தின் வருது இப்போ அடுத்ததாக நபிசுல்லா அலுவலம் இது ஜின்களும் ஈமான் கொண்டு ஜின்களுடைய கூட்டமும் அந்த சைடும் இஸ்லாம் பரவிட்டு இருக்கு ஜின்களும் இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறாங்க அப்போ அல்லா தாலாவோட ஏற்பாடு பாருங்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு கஷ்டத்திற்கு பிறகு இன்னமால் உசிறி உசுறான் ஒரு கஷ்டத்திற்கு பிறகு இலகு எளிமையான முறையில் இந்த இலகு வந்து அல்லாத்தாலா கொடுக்கிறான் ஜிண்களும் ஒரு ஒரு புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் பரப்பிக்கொண்டும் இருக்கிறாங்க அடுத்ததாக நம்பி சொல்லுவாசம் மக்கா வராங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் மக்காவிற்கு வருவதற்கு முன்னதாக ஒரு பாதுகாப்பு தேவை இல்லைன்னா வந்து அந்த பாதுகாப்பை தேவை தான் தாயிஃபும் போனாங்க பாதுகாப்பு கிடைக்கல பாதுகாப்பு தேவை இருந்தது அப்ப உடனே மக்காவுக்கு வெளியிலிருந்தே தங்கி உரைகுத் அப்படிங்கிற ஒரு நபரை அக்னாஸ் பின் சுரைக் இவர் வந்து ஒரு மக்காவாசி அதாவது மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபர் மக்காவாசிகளுக்கு நட்போடு இருக்கக்கூடிய நபர் ஒரு நல்ல நட்போடு இருக்கிறவர் இவர்கிட்ட போய் நீங்க வந்து அடைக்கலம் கேட்டுவாங்க பாதுகாப்பு அளிக்க சொல்லி கேட்டுவாங்கன்னு சொல்லி இந்த உரைகுத் அப்படிங்கிற நபரை அனுப்புறாங்க அந்த நபர் என்ன சொல்லிட்டாரு இல்ல இல்ல நானும் குறைசிகளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் நாங்க வந்து பாதுகாப்புலாம் அளிக்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சாரு அடுத்ததாக சுகைல் பின் அம்ரு இவரிடம் வந்து போறார் இந்த நபர் இவரும் வந்து முடியாதுன்றாரு இவரு பாருங்க இவர் என்ன காரணம் சொல்றாரு இவர் வந்து அமருபின் லுவை இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் நபிசுல்லாஸ்லாம் காபிபின் லுவை அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம் இந்த கோத்திரத்துக்கு இடையில மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற்றுச்சுன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த கோத்திர பிளவு பல நூற்றாண்டுக்குப் பிறகு இவர்கள் உள்ளத்துல அந்த அந்த கோத்திர ஒரு வெறி அது இருந்துகிட்டே இருக்கு இவர் வந்து முடியாது இந்த நீ அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் அதனால நான் உனக்கு பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்லாம் அடுத்ததாக முகாம் பின் உதய் இவரிடம் வந்து போறாங்க நபிசாஸ்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இந்த உரை கூத்து அப்படிங்கிற அந்த முத்தாம்பின் உதை என்பவர் அவரு வந்து அடைக்கலம் கொடுத்துடாரு காஃபி தான் இவர் வந்து ஒரு காபீர் தான் இப்ப உடனே நபிசில் அவருடைய வீட்டிலே தங்குறாங்க அன்று இரவு அங்கேயே தங்குறாங்க தங்கி முடிச்ச பிறகு சீக்கிரமா எந்திரித்து தொழுதெல்லாம் முடிச்சுட்டு தவாஃப் போறாங்க காபாவை நோக்கி தவாஃப் போறாங்க இந்த முத்தாம்பின் உதை என்ன பண்றாருன்னு தன்னுடைய ஆறு அல்லது ஏழு மகன்களை சிறப்பான ஆடை அணிவித்து அந்த போர் ஆடை அணிவித்து வாள்களோட இவங்க நபிசுலா தவாப் செய்யறாங்க இவர்கள் வந்து பாதுகாப்புக்கு போய் நிக்கிறாங்க இதை பார்த்த அபு சூப்பியான் பதறி என்னடா முக்கியமான கோத்திரத்தார் இவர் ரொம்ப ஒரு ஒரு பெயர் போன நபர் இவர் வந்து பாதுகாப்பு தராரே அப்படின்னு பதறி போய் உடனே அந்த நபர்கிட்ட போயிட்டு கேட்கிறார் முத்தான் பின் உதயிட்ட போயிட்டு கேட்கிறாரு நீங்க வந்து பாதுகாப்பு மட்டும்தான் அளிக்கிறீங்களா இல்லை நபியை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்களா முஸ்லீம் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாரு இல்ல இல்ல நான் பாதுகாப்பை மட்டும்தான் அளிக்கிறேன் நான் முஸ்லீம் எல்லாம் ஆகலை அப்படின்னு சொன்ன பிறகுதான் பெருமூச்சு விடுறாரு ஓகே உங்களுடைய பாதுகாப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அப்போ நபிசுல்லா அலசனம் இந்த குறிப்பிட்ட நபருடைய பாதுகாப்புல இருக்கிறார் நபிசுல்லா அலசனத்துக்கு என்னதான் மக்காவில் ஒரு நபருடைய பாதுகாப்பின் பேரில் இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் இருந்துட்டேதான் இருந்துச்சு நபின்னு தன்னை அறிவித்ததில் இருந்து எல்லாருமே இருந்த போதிலும் இருந்தும் அவர்களுக்கு தொந்தரவுகள் வந்து கொண்டேதான் இருந்துச்சு அப்ப அத்தனை சொந்தங்கள் இருந்தும் மிக உயர்ந்த கோத்திரமாக இருந்தும் நபிக்கு பிரச்சனை வந்து கொண்டேதான் இருந்துச்சு அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட நபருடைய பாதுகாப்பை மட்டும் கருத்துல கொண்டு குறைசிகள் வந்து கண்டிப்பா இவர்களை வந்து சும்மா விட்டு வைக்க மாட்டாங்கன்னு தெரியும் தெளிவா நபிக்கு இப்ப நபிக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டது மக்கா அல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலுவலம் மிகவும் சிரமப்பட்டாங்க இப்ப ஹஜ்ஜுடைய நேரம் மக்காவிற்கு மக்கள் அரபு தேசத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் நபிசுல்லா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கூடாரமாக மினாவில் போயிட்டு மினா இருக்கும் மினாவில் அமைப்பாங்க இப்போ அந்த ஒவ்வொரு கூடாரமாக போய் ஒவ்வொரு கோத்திரமாக ஒவ்வொரு ஊர் மக்களாக போய் நபிசுல்லாஸ்லம் அழைப்பு பணி செய்றாங்க ஏக இறைவன் பக்கம் மக்கள் அழைத்து அந்த ஊருக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடுறோம் அங்கிருந்து நம்ம வந்து இஸ்லாத்தை பின்பற்றுவோம் இஸ்லாத்தை வந்து நம்ம எத்தி வைப்போம் அதே போல பாதுகாப்பும் அபயமும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஸ்லம் கோரிக்கை வைக்கிறாங்க ஒவ்வொரு கூடாரமாக போறாங்க அசுஹுரி ராமத்துள்ள அலை சொல்லி காட்டுறாங்க இந்த அசுஹுரி ராமத்துள்ளாலே யாரும் சொன்னா ஸுஹூரி ராமத்துல்லால யாரும் சொன்னா இவர்தான் ஹதீசை தொகுக்க முதன் முதலில் ஆரம்பித்தவர் இவரு இவரை வந்து நியமித்ததே உமர் குனு அப்துல் ஹசீஸ் ராமத்துள்ள அலை கலீஃபா இவருடைய காலத்துல தான் ஹதீஸ் தொகுக்கப்படுது ஹதீஸை தொகுக்கக்கூடிய பொறுப்பை தலைமை பொறுப்பையே உமர் குனு அப்துல் ஹசீஸ் ராமத்துல இவரிடம்தான் கொடுக்கிறார் ஸுஹுரி ராமத்துள்ளதான் இப்ப அவருக்கு குறிப்பிட்டு காட்டுறாரு நபிசுல்லா அலிஸ்லாம் ஒவ்வொரு கூடாரத்திலையும் போய் யாரையும் நான் நிர்பந்திக்க மாட்டேன் உங்களை யாரையுமே நான் நிர்பந்திக்க மாட்டேன் என்னை கொலை செய்யறவங்க வரவங்கள்ட்ட இருந்து மட்டும் என்னை பாதுகாக்கணும் அதே போல இதெல்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பல்வேறு கோத்திரத்தார்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் நபர்களே உங்களை ஏற்றுக்கொள்ளல அதனாலதான் நீங்க எங்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்குறீங்க உங்களை எப்படின்னா ஏற்றுக்கொள்றது அப்படின்னு பல்வேறு நபர்களும் நிராகரித்துக் கொண்டே இருந்தாங்க வந்து இப்ப இஷா கிராமத்துல சொல்லி காட்டுறாங்க அவருடைய அறிவிப்பு நபிசுல்லம் முதலாக கிண்டா கிண்டாங்கிற ஒரு கோத்திரத்துல போறாங்க அவங்களும் நிராகரிச்சிடறாங்க அப்புறம் பனு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தாட்ட போயிட்டு நபிசுல்லா அலுவலம் சொல்றாங்க அப்துல்லாங்களுடைய அப்துல்லா அப்படிங்கிற அந்த பெயருடைய அர்த்தத்தை சொல்றாங்க அல்லாவுடைய அடிமைன்னு அர்த்தம் அப்துல்லானா இப்போ உங்களுடைய பெயரே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது நீங்கள் எல்லாம் அல்லாவுடைய அடிமையாக இருங்க மற்றதுக்கெல்லாம் அடிமையாக இல்லாமல் அல்லாவுக்கு அடிமையாகிவிடுங்க அல்லாவுடைய தூதர் நான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தாவா பண்ணி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அவர்களுடைய அபயத்தையும் கேட்குறாங்க அவர்களும் முடியாதுன்றாங்க அடுத்ததாக பனுஹனீஃபா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார கோத்திரத்தார்ட்ட போய் நபிசுலாம் முறையிடுறாங்க இவர்கள் நபிசுலாஸ்த மோசமாக நடத்திய விதத்தில் யாருமே நடத்தியதில்லை இந்த கோத்திரத்தா்கள்லேயே நபியை மிகவும் மோசமாக நடத்தியவர்கள் இவர்கள் மற்ற கோத்திரமா ஒவ்வொரு கோத்திரமா போய் கேட்டாங்கள இவர்கள் போல மோசமான முறையில் யாருமே நடத்த முடியாத அளவுக்கு இவர்கள் நடத்தினாங்க நபிக்கு அவர்கள் கொடுத்த பதில்கள் அவ்வளவு மோசமான முறையில் நடத்தினாங்க இதே கோத்திரத்தார்கள் கிளர்ச்சி பல கிளர்ச்சிய உண்டு பண்ணாங்க குறிப்பா அதுல மிகவும் முக்கியமான கிளர்ச்சி என்னன்னு சொன்னா முசைலமா கத்தாப் இவன்தான் வந்து ஒரு பொன் இவன் இந்த கோ மரணத்திற்கு பிறகு இவன் தன்னைத்தானே நபின் அறிவித்துக் கொண்டான் மக்களுக்கு தெரியும் இவன் பொய்யன் பொய்யன்னு தெரிஞ்சாலும் இந்த பனு ஹனிஃபா இந்த கோத்திரத்தார்கள் என்ன பண்ணாங்க அவனோடு சேர்ந்து போரிட்டான் இதுல பல்வேறு நூற்று கணக்கான மரணித்தாங்க ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டது அதே போல நபிசுல்லம் வந்து அமர் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார்ட்ட போறாங்க போன உடனே அவர்களுக்கு வந்து நபிசுல்ல உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிரங்க ஆர்வமாகி இந்த பைஹரா அப்படிங்கிற நபர் தான் இந்த கோத்திரத்துடைய முக்கியமான ஒரு தலைவர் இந்த பைஹராங்கிற நபர் என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த குறைசி மனிதர் அதாவது நபிசுல்லா குறிப்பிட்டு இந்த குறைசி மனிதர் ஏன் கூட இருந்தார்னு சொன்னால் இவரை கொண்டு அரபுகளெல்லாம் நான் திண்டுவேன் அதாவது அரபுகளெல்லாம் நான் வெற்றி கொண்டுவேன் இங்கே வந்து அரசியல் பண்றாரு அதாவது இவரை வைத்து அரபுகளெல்லாம் நான் வெற்றி கொண்டுட்டு வெற்றி அடைந்து நான் ஆட்சி செய்வேன் மாதிரி சொல்றாரு நபிசுல்ல அரசோட டீலுக்கு வர்றார் இவர் உடனே என்ன பண்றாரு என்ன டீல் வராருக்கும் ஆட்சியை நீங்க வச்சுக்கோங்க நீங்க மரணித்த பிறகு இந்த ஆட்சியை எங்களிடம் கொடுத்துடணும் அப்படின்னா நீங்க எங்க நாட்டுக்கு வரலாம் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு அளிப்போம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு இவர் உடனே நபிசுல்லா அரசு வந்து வானம் பூமியுடைய ஆட்சி அனைத்துக்குமே அதிபதி அல்லாதான் அதனால வந்து உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை அடமான வைக்கணுமா அதாவது உயிரை நாங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கணுமா நிராகரிச்சார் உடனே இந்த கூட்டம் அதாவது இந்த கோத்திரம் அதாவது பனு அமருபின் திரும்பிய பிறகு அவர்களுடைய முதியவர் என்ன சொல்றாரு தன்னுடைய நெத்தில கை வச்சு ஏதாவது நடச்சு நம்ம நெத்தில கை வைப்போம்ல நெத்தில கை வச்சு கவலைப்படுவோம் அவர் தன்னுடைய நெத்தில கையை வச்சு கவலைப்பட்டு சொல்றார் ரொம்ப கோபமாகவும் கவலைப்பட்டும் இது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த நபர் பொய்யா இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்ன வரைக்கும் இஸ்மாயில் அலைவசம் அவருடைய சந்ததியில் யாரும் தன்னை நபின்னு சொன்னதே கிடையாது அதே எந்த அரபும் அரபுகள் படிப்பறிவு இல்லாதவர்கள் யூதர்கள் போல அல்ல அப்ப அவர்களும் வந்து அரபுகளில் யாருமே தன்னை நபி அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினதே இல்லை ஒரு நபர் தன்னை நபின்னு சொல்றாரு சொன்னா இதுல பொய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க நீங்க ஏன் அவரை வந்து விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு மேலும் சொல்றாரு வந்து தாவா பண்ணத இவர்கள் ஏத்துக்கொள்ளாதவர்களுக்கு அந்த நபர் அந்த நபர் கற்று தேர்ந்த ஒரு ஞானம் உள்ள நபர் மிகவும் கோபப்பட்டு விசனப்பட்டு நெத்தில கைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற அடுத்த அபு நகிம் அபு ஹக்கிம் அறிவிப்புகள் வரக்கூடிய ஒரு சம்பவம் இதே சம்பவம் மற்ற அறிவிப்புகள் வரக்கூடியது ஒவ்வொரு போறாங்க பல அரபு அந்த துறையில ஒரு அவங்க விலங்க ரொம்ப கற்று தேர்ந்திருப்பாங்க அதாவது அவங்களுடைய கோத்தரத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க அடுக்கிக்கிட்டே போவாங்க அவங்களுடைய கோத்தரம் மட்டும் இல்ல மற்றவர்களுடைய கோத்தரமும் எல்லாத்து கோத்தரத்தையும் பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அது ஒரு துறை இன்னைக்கு இருக்கக்கூடிய துறைகள்ல அதுவும் ஒரு துறை இப்ப அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாரும் அந்த துறையில மிகவும் கற்று தேர்ந்த ஒரு மனிதர் ஒரு நபரை பத்தி அந்த கோத்தரத்தை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவருடைய முன்னோரு அவருடைய முன்னோர்கள் அவர் எதில சிறப்பு இது அனைத்தையுமே தெரிந்த ஒரு நபர் சித்திகளான கூட வந்த சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலிரல்ல அழி நேரத்தில் இளமையான வயதில் தான் இருந்தார் சித்திக்கிறது இல்ல அனைவருக்குமே தெரியும் சித்திகள் இல்லானவோ நன்மையில வந்து அவர் முந்திக்கொள்வது போல எந்த ஒரு சகாபியும் கிடையாது அப்படிங்கிறான்னு சொல்லி காட்டுறாங்க குவக்கான சப்பாக் இலா குள்ளி ஹயிர் அதாவது எல்லா நன்மையிலும் தலை தலைமை முன்னணியாக இருப்பவர் அபுபக் சித்திக்கிறது இல்லாணுதான் அப்படிங்க நமக்கு தெரியும் அதே போல உமர் இல்லானுடைய நமக்கு தெரியும் ஒரு இரவுல நபிசுல்லா போயிட்டு தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்துட்றாங்க அல்லாஹுடைய பாதையை போரிடுவதற்கு தபுக்கித்தின் போது இன்னைக்கு எப்படியாவது அபுபக்கு சித்திக்கிறது இல்லாணுவா முந்திரணும் அப்படின்ட்டு தான் அவங்க செய்கிறாங்க அந்த விஷயத்தை நன்மையில் போட்டி போடுவது ஹலால் நமக்கு அப்ப அவருடைய தரத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும் அவரை முந்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லால போய் தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுக்கறாங்க எனக்கு மேல யாராவது கொடுத்துருக்காங்களா அவபக்கர் சித்திக்கலான்னு கொடுத்துருக்காங்களா விசாரிக்கிறாங்க அவபக்கர் சித்திக்கலானோ மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க அப்ப உமர்லான்னு சொன்னாங்க அவபக்கர் சித்திக்கிறது இல்லாம என்றைக்குமே என்னால் வந்து முந்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப அவக்கர் சித்திக்கிறது அந்த அளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நன்மையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அப்படிங்கறத நம்ம விளங்கிக் அப்ப அவரு கூட ஒவ்வொரு முறையும் நபிசுலாச நபிசுல ஒவ்வொரு கூடாரமாகவும் நபிசுலாச கூட போறாங்க அப்ப அவரு கூடாரத்துக்கு போய் ஊபக்கர் சித்திக்கலாம்னு கேக்குறாங்க நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரபியா அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து அந்த மக்களிடத்துல போய் கேட்கிறாங்க நாங்க ரபியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வரோம் இவர்கள் வந்துட்டு சொன்னுறாங்க நீங்க நெற்றியில் இருந்து வரக்கூடிய நபரா அப்படின்னு கேட்கறாங்க அந்த கோத்திரமாங்க நெற்றியில் இருந்து கோத்திரமா நீங்க ஒரு உயர்ந்த கோத்திரமா இது ஏன் கேக்குறாங்க அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு உயர்ந்த கோத்திரத்தார்கள் சொன்னா கீழ இருக்கவங்க எல்லாமே கேட்பாங்க அவர்கள் அபயம் அளிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவக்கு சித்திக்கிறது இப்படி கேட்குறாங்க நீங்க உயர்ந்த கோத்திரமா நெற்றியிலிருந்து வரக்கூடிய கோத்திரமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே வந்து ஆமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இவர்கள் இந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனே அதுல அவுஃப் என்கிற ஒரு நபர் அந்த அந்த ரபியா அந்த இடத்திலிருந்து அவுஃப் என்கிற நபர் வந்து மிக பிரபலமான நபர் முன்னாள் வாழ்ந்த பெரியவர்கள் அவர் ஒருவர் அந்த சந்ததியை சார்ந்தவரா நீங்க புஸ்தான் வந்தவரான்னு கேட்கிறாங்க இல்லங்கிறாங்க அவர்கள் திரும்ப அபுலுவா அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களா நீங்க அவர்கள் பதில் சொல்றாங்க இல்ல திரும்ப முன்தகில் அஹியா அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்த அந்த வம்சாவளியை சார்ந்தவர்களான்னு கேட்கிறாங்க எதுல பிரபலமானவரும் சொல்லி காட்டுறாங்க இந்த நபர் ஆட்சியாளர்கள்லாம் வெற்றி கொண்டு கொலை செய்து தன்னுடைய ஆட்சியை வந்து நிறுவினாரே இந்த நபருடைய வம்சாவளியை சார்ந்தவர்களா நீங்க கேட்கிறாங்க இல்ல அப்படிங்கிறாங்க அவர்கள் உடனே ஜஸ்தாஸ் பின் முர்ரா அந்த நபருடைய வம்சாவளியை சார்ந்தவர்களா இவர் வந்து அண்டை வீட்டாரை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இவர் இவரை சார்ந்தவர்களா நீங்கள் கேட்கறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி காட்டிடுறாங்க அந்த ரபியா அந்த இடத்துல இருந்து வந்தவங்க கிண்டாவை சார்ந்தவர்களான்னு கேட்கறாங்க இல்லங்கிறாங்க அடுத்ததாக லக்கம் கோத்திரத்தை அந்த வம்சாவளியை வந்தவங்களான்னு கேட்கிறாங்க இல்லன்றாங்க அவர்கள் அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்ப நீங்க நெத்திலிருந்து வந்தவங்க கிடையாதுங்கிறாங்க அதாவது நீங்க உயர்ந்த கோத்தரம் கிடையாது ஃபர்ஸ்டே என்ன கேட்டாங்க நீங்க உயர்ந்த கோத்தரமான்னு கேட்டாங்க உடனே அவங்க ஆமாண்டாங்க ஒவ்வொரு கோத்திரமா உயர்ந்த கோத்திரம் எல்லாத்தையும் சொல்றாங்க அப்ப பாருங்க எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால எந்தெந்த கோத்திரம் உயர்ந்த கோத்திரம் அதில் சிறந்தவர்கள் யாருன்னு அளவுக்கு தெரிந்து வைத்திருக்க கூடிய நம்பர் அபுவுக்கு சித்திக்கிறது இல்லாணும் இப்போ இந்த கோத்திரம்லாம் இல்லைன்னு சொன்ன பிறகு அப்ப நீங்க உயர்ந்த கோத்திரம் கிடையாது நெற்றியிலிருந்து வந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கூடாரத்தில் இருந்த ஒரு இளைஞருக்கு வந்து என்னாச்சுன்னு சொன்னால் சரியான கோபம் ஆயிடுச்சு அந்த இளைஞருடைய பெயர் வந்து தர்ஃபல் இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு அந்த ஒட்டகத்துடைய மூக்கணாங்கயிறு இருக்கும்ல ஒட்டகம் கட்டுறதுக்கு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க அவுபக்கர் சித்தி அவர்களுடைய அந்த ஒட்டகத்துடைய கயிறை பிடிச்சிக்கிட்டு இவர்களை வந்து வெளியில் போக விடாமல் நபிசுல்லா அலுவலம் அவுபக்கர் சித்தி கதையில் லானு அலிரதில்லானு இவர்களை வெளியில் போக விடாம அவுபக்கர் சித்தி கதையிலானுடைய ஒட்டகத்துடைய கயிறை புடிச்சுட்டு இந்த தருபல் அப்படிங்கிற அந்த இளைஞர் என்ன பண்றார் எங்களை கேட்டவர்களை நாங்க பதிலுக்கு கேட்காம விடமாட்டோம் அதுதான் எங்களுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் எந்த ஒளிவு முறை இல்லாமல் நாங்க பதில் சொன்னோம் இப்ப நான் கேட்க போற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு அவ்வக்க சித்திக்கலான பிடிச்சிக்கிறாங்க திரும்ப உடனே அந்த நம்பர் கேட்கிறாரு அந்த இளைஞர் கேட்கிறாரு நீங்க கோத்திரத்தை சார்ந்தவர் குறைசு கோத்திரத்தை சார்ந்தவர் சொன்ன உடனே அந்த அந்த இளைஞர் சொல்றாரு உயர்ந்த கோத்தரம்னா மக்கள்ல வந்து சிறந்தவர்கள் அரபுகள்லயே மிக சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறைசியில வந்து நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்து பனு தையம்பின் முர்ரா கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படின்னு அபுபக்கர் சித்திக்கலாம்னு சொல்லி காட்டுறான் எப்படி குறைசிலே நபிசிலம் வந்து ஹாசி வம்சத்தை சார்ந்தவர்களோ அது போல இது வந்து ஒரு கோத்திரம் அவ்வளவு பிரபலமான ஒரு உயர்ந்த கோத்திரம் கிடையாது ஹாசிம் அளவுக்கு உயர்ந்த கோத்திரம் கிடையாது மையாக்கள் போல ஹாசிம்கள் போல அவர்கள் வந்து உயர்ந்த கோத்திரம் கிடையாது சொன்ன பிறகு அந்த நபர் இளைஞர் என்ன தருப்பலுங்கிற அந்த இளைஞர் என்ன கேட்கிறார் நீங்க குசைபின் கலப் அதாவது மக்கா மக்களை எல்லாம் கொன்று இவர் வரலாற்றை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் ஆரம்ப அமர்வுகளே பார்த்துருக்கோம் மக்கா மக்களை எல்லாம் கொன்று அவர்களை எல்லாம் வெளியாக்கி தன்னுடைய மக்களை அங்க அமர்த்தி ஆட்சி அமைச்சாரே அந்த குசைபின் கலபுடைய கோத்திரத்தை சார்ந்தவரானு கேட்கிறாங்க முன்னதாக அஜுக்கு வரக்கூடிய மக்கள் இவருக்கு முன்னதாக அஜுக்கு வந்துட்டு இருந்தாங்க இவர் என்ன பண்ணுவார் குழம்பையும் ஊற போட்டு புதுமு புதுவகையாக உணவு கொடுத்துட்டு வந்தார் அப்ப அந்த நபருடைய கோத்தரத்தை சார்ந்தவரா உடனே உணவு கொடுப்பாரே அந்த நபருடைய கோத்தரத்தை சார்ந்தவர அப்துல் முத்தலிப்பு கோத்தரத்தை குறிப்பிட அதாவது இதெல்லாம் பொறுப்பு அந்த பொறுப்பு வைக்கக்கூடியவங்களா இல்லங்கிறாங்க ஹிஜாபா இந்த பொறுப்பு இந்த பொறுப்புகள்லாம் நம்ம ஆரம்ப அமர்வுகளே பாத்துட்டோம் ஹிஜாபானா காபாவுக்கு திரையிடக்கூடிய அந்த ஒரு வம்சத்தை சார்ந்தவங்க அவர்கள் தான் திரையிடுறதுக்கு இன்றளவும் அந்த கோத்திரத்தார்கள் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஹிஜாபா அந்த பணியை செய்யக்கூடிய கோத்திரமான்னு கேட்டாங்க இல்லங்கிறாங்க அபுபக்க சித்திகள் அடுத்ததாக சிகாயா இந்த பணியை செய்றீங்களா இல்லங்கிறாங்க அடுத்து ரிஃபாதா இந்த பணி உங்களுடையதா இல்லங்கிறாங்க அடுத்து தாரு நதுவா அந்த தாருணதுவாவுடைய பொறுப்பு பொறுப்பாளர்களான ஒவ்வொன்றாக கோவம் கடுமையான கோவம் வந்துருச்சு உடனே அவர்கள் வந்து அந்த ஒட்டக கயிற பிடுங்க பாக்கிறாங்க அவருக்கு இருந்த ஒட்டக கயிற பிடுங்க பாக்கிறாங்க அந்த நபர் வந்து விடவே இல்லை விடவே முடியல விடவே முடியாது நீங்க எங்க மேல வெள்ளப்பெருக்காங்க வெள்ள பெருக்கா வந்தீங்கன்னு சொன்னா நான் உங்க மேல வெள்ள பெருக்கா வந்துட்டேன் மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டதுக்கு இவர் பதில் உரைக்கிறார் உடனே வந்து என்னாலையும் நீங்க குறைசியில எனக்கு இன்னும் நேரம் கொடுத்தா குறைசியில மிக தாழ்ந்த கோத்திரம்னு நான் உங்களை வந்து நான் ப்ரூவ் பண்ணிருவேன் நான் நிரூபிச்சிருவேன்னு சொல்லி அந்த இளைஞர் சொன்ன உடனே அபர் சித்திக்கலானுக்கு கடுமையான கோபமாகி வெளியில வந்துடுறாங்க நபிசுல்லம் சிரிச்சுக்கிட்டே வெளில வர்றாங்க சிரித்து கொண்டே சிரித்துக்கொண்டே நபிசில்ல வெளியில வராங்க வெளியில வந்த பிறகு அழிந்தாசி இளைஞர் உடனே சித்திகாசினால் பயங்கரமான எனக்கு தீங்கு வந்துருச்சு வார்த்தைகளால் வரும் அழிவை விட பெரும் அழிவு எதுவுமே இருக்காது இவர்கள் கேட்க போய்தானே அவர்கள் வந்து கேட்கறாங்க அவ்வக சித்திகாரி வார்த்தைகளால் பின்தொடரும் அழிவை விட மிகப்பெரிய அழிவு வேற எந்த அழிவு கிடையாது அப்ப அடுத்ததாக அவ்வக சித்திகளான அடுத்த கூடாரம் போறாங்க ஒவ்வொரு கூடாரமா போயிட்டு இருக்கிறாங்க அங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்தில் போயிட்டு வாழ்த்து கூறி முகம்மன் கூறி நீங்க யாருன்னு கேட்கறாங்க நீங்க யாருன்னு கேட்ட பிறகு பனு சைபான் அப்படிங்கிற ஒரு கோத்திரம் அவர்கள் வந்து மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோத்திர கோத்திரத்தார்கள் அவர்கள் உடனே அவர்களை பற்றி நபிசாசன் வெளியில தான் நிற்கிறாங்க வெளியில நிற்கிறாங்க இவர்கள் போய் ஒவ்வொரு கூடாரமா விசாரிச்சுட்டு வராங்க அப்ப இந்த பனுசை கோத்திரத்தை பத்தி அவுபக் சித்திகள் நபிசுல அரசு சொல்றாங்க இவர்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அனுபவசாலியான ஒரு கோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பெருமைகளை சொல்றாங்க உடனே நபிசுலும் வந்து உள்ள போறாங்க போன பிறகு அவர்களில் வந்து முக்கியஸ்தர்களான மஃப்ரூக் பின் அம்ரு ஹானி பின் குசைபா முசன்னா பின் ஹாரிஸ் நவ்மான் பின் சுரைக் இவர்கள்லாம் மிக முக்கியமான நபர்கள் அந்த கோத்திரத்தில் இதில் அபுபக்கர் சித்திகல்லானுடைய நல்ல ஒரு தொடர்பில் இருந்தவர் இந்த மஃப்ரூக் அப்படிங்கிற நபர் தான் பின் அமர் இவரும் அபுபக்கர் சித்திகல்லானவும் நல்ல பேசிக்கிறாங்க ஆரம்பத்தில் நல்ல கோத்த பேசி கொண்டிருக்கிறாங்க பேசி கொண்டுட்டு அபுபக்கர் சித்திகளானு உங்கள எத்தனை ஆண்கள் இருப்பீங்க போருக்கு தகுதியான ஒவ்வொரு ஆணும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை நாங்கள் கொள்ளுவோம் அந்த அளவு நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு உங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் கேட்கறாங்க சித்திக்கிறது இல்ல எதிரியுடைய எல்லை வரை அதாவது இங்க இந்த சைடு ஒரு படை இருக்கு எதிரியுடைய ஆரம்ப இல்லை இல்ல இறுதி எல்லை வரை நாங்க போய் எதிரியை தாக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து நாங்க படை படையில போரிடுவதில் வந்து சிறந்தவர்கள் நாங்கள் எங்களுடைய மகன்கள் இவர்கள் வந்து பெரியவர்களே இப்போ இந்த மஃபின் பின் அம்ர் இவர் சொல்லி காட்டுறாரு நாங்கள் எங்களுடைய மகன்களை விட அதாவது இளைஞர்களை விட உக்கிரமாக போரிடக்கூடியவர்கள் போர்க்களத்துல எ எங்களுடைய ஒட்டகத்தை விட எங்களுடைய வாள்களை தான் நாங்க அதிகமா பராமரிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு தங்களுடைய பெருமைகளை போர் பெருமைகளை பத்தி சொல்லி காட்டுறாங்க அடுத்ததாக இதெல்லாம் கேட்டுட்டு அந்த நபர்கள் சொல்றாங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்திருக்கு கேள்வி கேக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் சொன்ன பாதுகாப்புக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப அவ்வக்கு சித்திக்கலாம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி நாங்க வெற்றியும் பெறுவோம் தோல்வியும் பெறுவோம் வெற்றி தோல்வி அல்லாவின் புறத்திலிருந்து இருக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லி உடனே அந்த மஃரூக் அம்ரு கேட்கிறாரு உங்களை பார்த்தா குறைசியில உள்ள நபர் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டபிற ஆமா நான் குறைசியில உள்ள நபர் சொல்லிட்டு சித்தி கதிரபரை மஃப்ரூக் நபியை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதற்கு அந்த நபர் சொல்றார் நான் நபியை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்களுக்கு வந்து செய்திகள் வந்திருக்கு அவரை பத்தி எப்பயும் போல அந்த பொய்காரரு அந்த செய்தி தான் வந்திருக்கு ஒருத்தர் அல்லாவுடைய தூதர் சொல்லிக்கிறாரு பற்றி செய்தி எனக்கு வந்து சேர்ந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே நபிசுல்லா வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க நபிசுல்லா அலுவலத்தை உள்ள கூப்பிடுறாங்க அபுபக்கர் சுத்திகள் உள்ள வந்த உடனே நபிசுல்லாஸ்லம் தாவா பண்ண ஆரம்பிக்கிறாங்க தாவா பண்ணி முழுமையாக லாமிய செய்திகளை எத்தி வைத்து அபயம் கேட்கிறாங்க அதன் பிறகு எப்படி முன்னாடி கேட்டாங்களோ ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அதே முழுமையாக தாவா பண்ணி பாதுகாப்பும் கேட்கறாங்க குறைசிகள் நிராகரித்ததையும் சொல்றாங்க அல்லாஹ் வந்து அல்லா ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவர்களிலிருந்தே ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வச்சான் அவர்கள் குறைசிகள் ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல என்னுடைய பணியை செய்யவும் விடல கடுமையான துன்பத்திற்கு உள்ளாக்குறாங்க அனைத்தையும் சொல்றாரு நமசிலம் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் சொல்றாங்க சொன்ன உடனேயே போதே இவருக்கு தெரிஞ்சிருச்சு அம்ருக்கு இது பூமியில் உள்ள ஒரு நபரால் எழுதக்கூடிய வாக்கியம் கிடையாது இது அல்லாவுடைய வாக்கியம் தான் அப்படின்னு அந்த நபரே சொல்றாரு இப்ப அந்த நபருக்கு விளங்கிடுச்சு இது இவர் அல்லாவுடைய தூதர் இது அல்லாவுடைய வார்த்தை அப்படின்னு விளங்கியிருக்கு அவருக்கு வந்துட்டு திரும்ப கேக்குறாரு உங்கள்ட வேற என்ன செய்தி இருக்கு நீங்க சொல்லிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நபிசுல்லா வந்து சூரத் நகல வந்து நகல்ல இருந்து வசனங்களை ஓதி காட்டுறாரு ஆர்வமாக கேள்விகள் கேட்டு கேட்டு கேட்டு இஸ்லாத்திய வந்து தெரிஞ்சுக்கிறார் இவருக்கு இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் ஒருவன்தான் அப்படி இவருக்கு விளங்கிருச்சு இப்ப இவரு என்ன பண்றாரு கிட்டத்தட்ட இஸ்லாத்தியம் முழுவதுமாக புரிந்து எல்லாமே தெரிஞ்சவும் பிறகும் இவர் என்ன சொல்லிருக்காரு இந்த ஒரே அமர்வுனால் இந்த ஒரே அமர்வை கொண்டு இந்த ஒரே சிட்டிங்ல என்னால் வந்து என்னுடைய பழைய மதத்தை விட முடியாது அதே போல மட்டும் இந்த முடிவு எடுக்க முடியாது இந்த கோத்திரத்துல நான் மட்டும் முக்கியமானவன் கிடையாது இந்த கோத்த எந்த ஒரு கோத்திரத்துக்குமே அப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மூன்று தலைமைகள் இருந்துச்சு ஆன்மீக தலைமை அரசியல் தலைமை அந்த கோத்திரம் சார்ந்த அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய தலைமை இந்த மூன்று தலைமை இருந்துச்சு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து நாங்கள் எல்லாம் ஆலோசனை சேர்ந்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு இந்த நபர் சொல்லிடுறாரு உடனே அந்த கோத்திரத்தில் முக்கிய நபர் ஹானி பின் குபைசா அப்படிங்கிற நபர்கிட்ட போய் நபிசுல்லம் வந்து இதே செய்திகளை சொல்றாங்க குரானை ஓதி தாவா பண்ணி அனைத்து செய்திகளையும் சொல்றாங்க அந்த ஹானி பின் குபைசா சொல்றாரு என்னாலையும் என்னால மட்டும் தனியா முடிவு முடியாது அனைத்து தலைமையிடையும் நான் எனக்கும் உங்களுடைய செய்திகள் பிடித்திருக்கு உண்மையு விளங்குது ஆனால் வந்து என்னோட தனியா முடிவெடுக்க முடியாங்கிறாங்க உடனே நபிசூர் ஆசலம் அந்த கோத்திரத்தில் ஆன்மீக தலைமைக்கு பொறுப்பான ஹாரிசாங்கிற அந்த நபர்கிட்ட போயிட்டு இதே செய்திகளை சொல்றாங்க இதே செய்திய சொல்லி அவர்களுக்கு அழைப்பு செய்து பாதுகாப்பு கோரி கோரிக்கை வைக்கிறாங்க அந்த நபரும் உங்களுடைய செய்தியெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையு எனக்கு விளங்குது எல்லாமே சரிதான் ஆனா என்னால் மட்டும் முடிவெடுக்க முடியாது இந்த முடிவை அவர் என்ன ஒ அனைத்துமே அவர்கள் ஆர்வமா இருந்தாங்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை குபைசா அந்த நபர்கிட்ட விட்டாங்க இந்த ஹானிபின் குபை என்ன பண்றாங்க பாதுகாப்பு எதற்கு ஒப்பானது சொன்னா தேங்கி நிற்கும் இரு ஓடைகளுக்கு மத்தியில் எங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வது போல அப்படின்னு சொல்றாரு இது நபிக்கு புரியல என்னடா தேங்கி நிற்கக்கூடிய ஓடைகளுக்கு மத்தியில் வீடுகளை அமைப்பது போல சொல்றாரு நபி சுலாசன் கேக்குறாங்க நீங்க சொல்றது எனக்கு புரியல விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஹானிபின் குபைசா சொல்லி காட்டுறாரு இந்த இடமானது அதாவது அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி வந்து ஒரு பக்கம் ஒரு சைடு அரேபியா முழுக்க முழுக்க அரேபிய நாடுகளை உள்ளடக்கிது இன்னொரு பக்கம் அவர்களுடைய எல்லை இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடு இன்னொரு சைடு பாரசீகம் அதாவது கிஸ்ரா அந்த மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதி இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் இந்த கிஸ்ராவோடு நாங்கள் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க போறோம் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எங்க நாட்டை நீங்க தாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல ஒப்பந்தத்தை பல உடன்படிக்கைகளை ஒரு ஒப்பந்தம் அவங்கள்ட்ட இருக்கு இந்த ஒப்பந்தத்தை நாங்க வந்து இப்பதான் புதுப்பிக்க போறோம் இந்த செய்தியை சொன்னா கண்டிப்பா அரசர் ஏற்றுக்க மாட்டாரு அதாவது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானது அப்படிங்கிற இந்த செய்தியை சொன்னா அந்த கிஸ்ரா மன்னர் ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்ப நாங்க உங்களை அரபு தேசங்கள்ல இருந்து மட்டும் பாதுகாப்போம் அரபு தேசங்கள் வரக்கூடிய அனைத்து அச்சுறுத்தல் இருந்தும் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் அப்படின்னு இவர் வாக்குறுதி கொடுக்கிறார் இவருக்கு தெளிவாக தெரியுது பாருங்க இந்த ஹானி என்கிற நபருக்கு அரசர்களால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஏன்னு சொன்னா நபிசுல்லாத்துடைய பணியிலே மிக முக்கியமான பணி அரசர்களுக்கு மக்கள் அடிமையாக இருப்பதிலிருந்து விடுவித்து அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதை அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தையும் நடக்குது பொதுவாகவே மக்கள் வந்து இறைவனுக்கு மட்டுந்தான் அடிமையாக இருக்கும் அவர்கள் அரசர்கள் வந்து தங்களுக்கு அடிமையாக வைத்து பிறவனுடைய பிறவன் யாரு தன்னை ரப்புன்னா அவனுக்கு மக்கள் அடிமையாக வைத்திருந்தான் அனைத்து அரசர்களும் தன்னை ரப்பு தன்னை ரப்பு நான் தான் உங்களுக்கு வந்து உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தான் இப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்துன்னா விடுவித்து அல்லாவிற்கு மட்டுமே அடிமையாக்கக்கூடிய பணியை நபிசுவாசம் செய்தார்கள் இப்ப இந்த ஹாணி அந்த நபருக்கு தெரியுது இது அரசர் ஏற்றுக்க மாட்டாரு இந்த செய்தியை அதனால நாங்கள் அந்த சைட்ல இருந்து பாதுகாப்பு தர மாட்டோம் இந்த சைட்ல இருந்து அரேபியா சைட்ல இருந்து மட்டும்தான் பாதுகாப்பு தருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் விளங்கி வச்சிருக்கிறார் அரசர்கள் எந்த அளவு ஒரு மோசமான ரீதியில் இருந்தார்கள் ஒரு மோசமான மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய தெரியப்படுது இப்ப நபிசல்ல வந்துட்டு நீங்க உண்மையே பேசுனீங்க அரசர்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தெளிவாக எங்களுக்கு தெரியுது அல்லாவின் மார்க்கம் வந்து அனைத்து பகுதிக்கும் உரியது நாலா பக்கத்துக்குரியது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சைடுக்கு நாங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க கூடாது அந்த பகுதிக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டு அந்த தாவா பண்ண மாட்டோம் வந்து அல்லாவுடைய மார்க்கம் உட்படாது பாதுகாப்பு வந்து எங்களுக்கு வேணும் அல்லாவுடைய மார்க்கம் முழு உலகத்திற்கும் நாலாபுறமும் செல்ல வேண்டியது அதனால உங்களுடைய பாதுகாப்பு தேவையில்லன்ட்டாங்க இப்ப இதுல நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பின இருக்கு நபிசுல்லா மக்காவில் அங்கே உயிர் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு சகாபாக்களுடைய உயிர் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி அவங்க அபிசினியாவுக்கும் ஹிஜ்ரத் செஞ்சு சில சகாபாக்கள் போயிட்டாங்க கொடூரங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு நபிசிலாசம் நினச்சிருந்தா ஒரு பாதி பாதுகாப்பாதி நினைக்கிது கிடைக்குதே அங்கே போய் இருந்து அரேபியாவிலேருந்து இப்போதைக்கு பாதுகாத்துக்குவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளுடைய இந்த பணியை செய்வோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல செய்யலாம் அப்படின்னு ஆனால் நபிசிலாசம் அதை ஏற்கல அல்லாவுடைய மார்க்கம் முழுமையானது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் முறையில் அல்லாவுடைய மார்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் அல்ல இருந்தாலும் அதை விட்டு கொடுத்துட்டு நம்ம முடிஞ்சதை மட்டும் பின்பற்றுவோம் அப்படிங்கறது அல்லாவுடைய மார்க்கத்தில் இடமே கிடையாது நாம் மார்க்கம் முழுவதையும் பின்பற்ற முயற்சிக்கணும் இது மிகப்பெரிய படிப்பினை நமக்கும் இதில் மிகப்பெரிய படிப்பனை இருக்கு அப்ப நபிசுல்லாஸ்லம் இப்படியே ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டு இபு இஸ்ஹா கிராமத்து சொல்லி காட்டுறாங்க நபிசுல்லா அடுத்ததாக அன்சாரிகள் அப்படிங்கிறது அர்த்தம் பாதுகாவலர்கள் அர்த்தம் பாதுகாப்பு அளிப்பவர்கள் அப்படிங்கு அர்த்தம் இப்ப அன்சாரிகள் யாருன்னு சொன்னா இவர்கள் வந்து அவுஸ் கசரஜ் இந்த இரண்டு கோத்திரத்தை சார்ந்த நபர்கள் அன்சாரிகள் இந்த இரண்டு கோத்திரத்தார்கள் தான் இருந்தாங்க இவர்கள் இவர்களுடைய அந்த பேஸ் அவர்களுடைய அடித்தளம் என்னன்னு சொன்னா கஹத்தான் அப்படிங்கிற அந்த கோத்திரத்தை அந்த வம்சாவளியில வந்தவங்க கக்தான் வம்சாவளியில வந்தவங்க அரபுகளில் இரண்டு வம்சாவளி தான் ஒன்று வந்து அது நான் இன்னொன்று ககத்தான் அந்த வம்சாவளி யாருன்னு இஸ்மாயில் அலுவஸ்லாம் அவர்களுடைய வம்சாவளி இந்த கக்தான் அரபுகள் யாருன்னு சொன்னால் யமன் யமனி அரபுகளுடைய வம்சாவளியினர் இந்த அன்சாரிகள் வந்து ஏமன் அந்த ககத்தான் வம்சாவியில் வந்த இவர்கள் தான் இரண்டு கோத்திரத்தை சார்ந்த அன்சாரிகள் கூடாரத்துக்கு போறாங்க நபிசுல இவர்கள் தான் அதே போல இந்த சூழ்ந்திருந்தாங்க சூழ்ந்திருந்த நபர்கள் இவர்களுடைய இயற்கையிலே நமக்கு அனைவருக்குமே தெரியும் சல்மான் அவர்களுடைய வரலாறு பார்க்கும் அவர்களுடைய முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த இடம் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்ப அந்த இயற்கையிலேயே மதினாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் மூன்று புறம் மலைகளால் சூழ்ந்தது ஒரே ஒரு புறம் மட்டும்தான் அந்த வடக்கு சைடு மட்டும்தான் திறந்திருக்கும் அந்த இயற்கான ஒரு சூழலும் இருக்கு மதினாவில் அப்ப இந்த அன்சாரிகள் இருக்கக்கூடிய அந்த இடம் நபிசிலம் வந்துட்டு அந்த கூடாரம் அந்த அன்சாரிகள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் போயிட்டு நீங்க யாரு எந்த கோத்தரத்தை சார்ந்தவர்கள் கேட்கலாம் அவர்கள் நாங்கள் கசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பதில் சொன்ன பிறகு நீங்க இந்த யூதர்களோடு நட்போடு உறவு உறவோடு இருக்கிறீங்களே அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களான்னு கேட்கிறாங்க ஆமா நாங்க வந்து யூதர்களோடு நாங்கள் நல்ல அண்டை அண்டை நபர்களாக இருக்கிறாங்க அவர்களோடு நட்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சார்ந்தவர்கள் அதாவது கசரஜ் கசரஜ் கோத்தரத்தை சார்ந்தவர்கள் உடனே நபிசுல்லம் உங்களோடு பேசலாமா நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லா தாவாவா ஆரம்பிக்கிறாங்க நபிசுல்லா இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறார்கள் உடனே அந்த நபர் அந்த அங்கிருந்த நபர்கள் சார்ந்த நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க எங்களுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் சண்டைகள் சச்சரவுகள் இருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் சண்டைகள் சச்சரவுகள் தீரா பகைகள் இருக்கு இந்த பகைகளை எல்லாம் அல்ல உங்களை கொண்டு நிவர்த்தி செய்யறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நடந்துச்சுன்னா உங்களை விட அன்பானவர் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்கு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஆறு நபர்களும் சொல்லி காட்டுறாங்க இந்த ஆறு நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே அனைத்து நபர்களும் நிராகரித்த ஏன் இந்த ஆறு நபர்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டாங்க அதற்கு சில காரணங்கள் இருக்கு முதலாவதாக இந்த ஸ் கசரஜ் இந்த இரண்டு கோத்திரத்துக்கும் பல காலங்களாக போர் நடந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு அமைதியான சூழல் இருந்ததே இல்லை பொழுது வரைக்கும் இவர்கள் மத்தியில் வந்து போர் நடந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப இவங்க அமைதிக்காக அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு இரு இரு கோத்திரத்தார்கள் இவர்கள் இந்த கசரஜ் கோத்திரத்தார்கள் குறிப்பா கசரஜும் அமைதி கிடைச்சிடாதா கிடைச்சிடாதான் இயங்கி போயிருந்த நபர்களே அமைதி மார்க்கமான இஸ்லாத்தை சொல்லும் போது கண்டிப்பா அவர்களுடைய உள்ளம் ஈர்க்கத்தான் போடும் முதலாவது இரண்டாவது ஆல்ரெடி ஏகத்துவ அறிவு இருந்தது ஏன்னா யூதர்களை சூழ்ந்து இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க இப்ப இவர்களுக்கு வந்து அந்த ஏகத்துவம் நபீன் ஒருத்தர் வருவாரு அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு பேசிக்காக இருந்தது இவர்களிடத்துல ஆனா ஏன் இவர்கள் வந்து இஸ்லாத்தை அதாவது ஏகத்துவத்தை அந்த ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளலாம் இவர்கள் ஒதுக்கியிருந்தாங்க அதே போல மிகவும் தெரியும் பெருமை கொண்டவர்கள் அவர்கள் இவர்களை தாழ்வாகவே கருதி கொண்டிருந்தாங்க அதனால வந்து அந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல ஆனால் அறிவு இருந்தது எளிமையாக ஈர்க்கப்படுவதற்கு ஒரு காரணம் மூன்றாவது காரணம் வந்து இவர்களுக்கு வந்து நபியை பற்றி அறிவு ஆல்ரெடி இருந்தது ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம் யூதர்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க ஒரு நபி வர இருக்கிறாரு அவர்கள் வந்த பிறகு ஆறு சமுதாயத்தினரை எப்படி அழிச்சாங்களோ அது மாதிரி நாங்கள் நபியோட சேர்ந்து அழிப்போம் யூதர்களுக்கும் இந்த அரபுகளுக்கும் எப்ப சண்டைகள் வந்ததோ அப்ப அவர்கள் வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்கள் உங்களை எங்க நபி வரட்டும் உங்களை நாங்கள் அழிக்க போறோம் இன்னும் சொல்ல போனா ஏன் அவர்கள் அவர்கள் மதினாவை வந்து தங்குனாங்கன்னு சொன்னா அங்கதான் நபி வருவாங்க அப்படிங்கிற முன்னறிவிப்புகள் இருந்தது சல்மான்லானு போன்ற நபர்களும் வந்து கற்றறிந்த மக்கள் அங்கு ஆல்ரெடி வந்து உட்கார்ந்துருந்தாங்க இப்ப இவர்கள் வந்து நபியை பற்றி அறிவும் இருந்தாங்க அதனாலதான் இவர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் அடுத்ததாக அந்த ஹிஜரத்துக்கு முன்னதாகத்தான் ஒரு மிக முக்கியமான போர் ஹவுஸ் ஹசரஜ் கோத்திரத்தாருக்கு மத்தியில அப்படிங்கிற ஒரு போர் நடைபெற்றுச்சு இதுல வந்து மிக முக்கியமான பெரும் பெரும் தலைகள் மரணிச்சிட்டாங்க இருந்தாங்க ஒரு லீடர்ஷிப் இல்லாம ஒரு தலைமை இல்லாம தலைமைக்கு இயங்கிட்டு இருந்தாங்கல்லாஸ்லாம் அவர்களுடைய பேச்சை கேட்டு இவர் தலைமைக்கு இவரை விட உகந்த நபரும் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க உள்ளத்திலே இருந்துச்சு அப்ப இது பல்வேறு காரணங்கள் இருந்தனால அவங்க உடனடியாக அந்த இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு இதெல்லாம் முக்கிய காரணங்கள் இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்ல சொல்லிக் காட்டுறாரு இந்த கசரஜ் கோத்தரத்தை சார்ந்தவர் உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் அதே போல யூத அரபுகள் சண்டை வரும்போதெல்லாம் யூதர்கள் சொல்லி சொல்லி காட்டிட்டே இருந்தாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு நபி வர போறாங்க உங்களை நபியை வச்சு நாங்க தாக்குவோம் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நபியுடைய அறிவும் அவர்களுக்கு இருந்தது அல்லா பாருங்க அல்லாவுடைய ஏற்பாடு பாருங்க நம்ம ஒண்ண வெறுக்கலாம் அல்லா அல்ல வந்து நலவை வைத்திருப்பான் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லா தலை சொல்லி போர் நடைபெற்று அது கண்டிப்பாக வெறுப்புக்குரிய ஒரு போராதா இருந்துச்சு இந்த போர் நடைபெறாமல் இருந்திருந்தா அதுல முக்கிய நபர்கள் கொல்லப்படாமல் இருந்திருந்தா இவர்களுக்கு இந்த மனமாற்றம் வராம இருந்திருந்திருக்கலாம் அப்ப வெறுக்கக்கூடிய ஒரு செயல் நடந்தாலும் அதன் மூலதாக அல்லா நலவையும் வைத்திருப்பான் இந்த ஆறு பேத்துல ஆறு பேரும் கசரஜி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு அறிவிப்பில் வருது ஐந்து பேர் கசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவங்க ஒருத்தவர் வந்து ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வருது இவர்கள் ஆறு பேருமே அந்த ஹஜ்ஜி முடிச்சுட்டு மதினாவுக்கு போறாங்க அவர்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்றாங்க சொல்லிதான் அனுப்புறாங்க அடுத்த வருடம் இதே இடத்துக்கு வாங்க இதே இடத்துல நம்ம சந்திப்போம் சொல்லிட்டு போறாங்க அடுத்த வருடம் அவர்கள் வராங்க பன்னெண்டு பேரா வராங்க போனது ஆறு பேர் இன்னும் ஆறு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க வந்து கசரஜ் கோத்தரத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் கோத்தரத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே ஆண்கள் அந்த பன்னெண்டு பேருமே ஆண்கள் தான் அடுத்த ஆண்டு ஹஜுக்கு வந்தவங்க அவர்கள் வந்து நபிசுல்லால ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க ஒரு பையத் செய்றாங்க இந்த பையத்துடைய பையத்து நடந்த இடம் என்னன்னு சொன்னா அக்கபா அப்படிங்கிற ஒரு இடத்தில் இந்த பையத்துடைய பெயர் என்னன்னு சொன்னா பையத்து அதாவது பெண்கள் பெண்கள் பையத்து அர்த்தம் பெண்கள் உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த உடன்படிக்கை எல்லாமே ஆண்களாக இருந்தாலும் ஏன் பெண்கள் இந்த பையத்துக்கு பெயர் வந்து பையத்து நிஷான்னு வந்து இந்த உடன்படிக்கையில் போரை பற்றி உடன்படிக்கை எதுவுமே வரல போர் வந்து ஆண்களுக்குரியது அப்ப போரை பற்றி எந்த ஒரு உடன்படிக்கையோ எந்த ஒரு கோரிக்கையோ நபிசுல்லம் வைக்கல நபிசுல்லம் வைத்த கோரிக்கை என்னன்னு சொன்னா அல்லாவிற்குங்கள் இணை வைக்கக்கூடாது அல்லாவை மட்டுமே வணங்கணும் அல்லாவிற்கு சிரக்கு செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாது பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது பொய்க் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை வந்து நீங்க மக்கள் மீது சுமத்தக்கூடாது இதெல்லாம் நீங்க விட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தை வாங்கித் தருவதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு நபிசில்லாசன் சொல்றாங்க அப்ப இதுதான் அந்த உடன்படிக்கை பெயத்திஷா இப்ப இதெல்லாம் நீங்க செய்யலன்னு சொன்னா அல்லா தான் நாடியவரை தண்டிப்பான் அல்லாஹன் நாடிய இஸ்லாத்துல பெரும்பாவங்கள்ல வந்து தண்டனைக்குரிய பாவங்கள் அனைத்துமே இப்ப விபச்சாரம் செஞ்சா இங்கேயே தண்டனை இருக்கு திருடுனா இங்கேயே தண்டனை இருக்கு அதே போல கற்புள்ள பெண்மையில பொய் குற்றச்சாட்டு சொன்னா கசேடிகள் இருக்கு இப்ப பெரும்பாவங்கள் மது அருந்து அனைத்து பெரும்பாவங்களுக்குமே இந்த உலகத்திலே அல்லா தண்டனையை கொடுத்திருக்கலாம் அப்ப அல்லா இந்த இடத்துல நபிசுராசம் சொல்றாங்களே அல்லா தன் நாடியவரை தண்டிப்பான் நாடியவரை மன்னிப்பான்னு நபிசிராசன் சொல்லி காட்டுறாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இங்க நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பெரும்பாவை செஞ்சுட்ட உதாரணத்துக்காக திருடிட்டோம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு அந்த அளவுக்கு மேல் திருடிட்டோம் கைகள் வெட்டப்படணும் அந்த தண்டனையை நாம் இங்கே பெற்றுக்கொண்டோன்னு சொன்னா மறுமேல தண்டனை கிடையாது அதனாலதான் சகாபாக்கள் விபச்சாரம் செய்யும் போதுலாம் மாயுவா இருக்கட்டும் ஒரு சகாபி மாதமாக இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கட்டும் நம்ம அடிக்கடி கேட்ட சம்பவங்கள் நம்ம மறுமையில பாதிக்கப்பட்டு கூடாது மறுமேல அல்லா என்ன பிடிச்சிடக்கூடாது இங்கேயே உயிரே போனாலும் பரவாயில்ல இங்கேயே என்ன தண்டனை கொடுத்துருங்கன்னு வந்தாங்க அப்ப பெரும்பாவங்களுக்குரிய தண்டனைகள் இங்க நிறைவேற்றப்படலன்னு சொன்னா நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னு சொன்னா இம்மையிலே முடிஞ்சிருச்சு பெரும்பாலுக்குரிய தண்டனை வந்து இவர்கள் பன்னெண்டு பேர் ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்ட பிறகு முசின் உமைர் அவர்களை பொறுப்பாக அந்த பன்னெண்டு பேருக்கும் அமர்த்தி பொறுப்பாக நியமித்து நீங்கள் தான் இஸ்லாத்தை போய் மக் மதினா மக்களிடத்துல வந்து சொல்லணும் இவர் மிகப்பெரிய பணக்காரர் மிக சிறந்த உடை அணியக்கூடியவர் இவர் அத்தர் போட்டார்னு சொன்னால் அண்டை வீட்டார்கள்லாம் அந்த வாசனை வரும் மிகவும் இவர் வர்ணிச்சுக்கிட்டே போலாம் அந்த அளவு மிக உயர்ந்த ஒரு நபர் பணக்கார நபர் எப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பித்தாரோ அவருடைய சொந்த தாயே இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு வெளியில் விட்டான் ஏழை உணவுக்கே வழி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு இவர் உகது யுத்தத்தில் சகிதாகிறாரு இவருக்கு கஃபன் இட கூட துணி இல்லை நபிசுல்ல கஃபன் இடும் போது அவருடைய கஃன் துணியை மூடுறாங்க முழுமையாக மூட முடியல கீழே இழுத்தா தலை தெரியுது தலை பக்கத்தில் இழுத்தா கால் தெரியுது அப்ப இலை தலைகளை கொஞ்சம் கொண்டு வந்து அந்த மறைக்கப்படாத பகுதியை மறைத்து கஃன் அப்ப அப்பேற்பட்ட சரியான நபரை இஸ்லாத்துக்காக யாருக்கு தியாகம் செய்வாங்கன்னு தெரியுமோ அந்த நபரை தான் தேர்ந்தெடுத்து நபிசுல்லா அலுவலம் மதினாவுக்கு பொறுப்பாளராக நியமித்து அனுப்புறாங்க அப்ப இந்த முசாப் பின் உமர் ரஜிலானோ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆல்ரெடி வீட்டை விட்டு வெளியே தொடரத்திட்டாங்க இவர்கள் எங்க வச்சு இஸ்லாத்தை மக்களுக்கு படிப்பித்து கொடுக்கறாங்கன்னு சொன்னா அசாத் பின் ஜுரா அப்படிங்கிற ஒரு நபருடைய ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் வைத்துதான் இவர் தருபியத்து நடக்குது மக்களுக்கு புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நபர்களுக்கு தருபியா நடைபெறுது வைத்து நடந்து கொண்டே இருக்குது அதே போல அந்த கோத்திரத்த வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இஸ்லாம் இந்த நபர்களிடத்திலேயே பரவுவதே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போயிட்டு அமர்ந்து இஸ்லாத்தை சில நாள் அங்கேயும் சில நாள் இங்கேயும் படிக்கணும்னு அங்க போய் இஸ்லாத்தை வந்து போதிக்க ஆரம்பிக்கணும் அப்ப உடனே சாதுபின் முவாத் சாதுபின் இவர் இது பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து சாதுபின் முவாதும் அதே போல உசைத் பின் குபை அப்படிங்கிற இரண்டு நபர்கள் இவர்கள் இந்த ஹவுஸ் கோத்திரத்துல மிக மிக மிக முக்கியமான நபர்கள் இவர்கள் சொன்ன அந்த மொத்த கோத்திரமும் கேட்கும் மிக முக்கியமான நபர்கள் நபர்கள் என்ன பண்றாங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த நிகழ்வை பார்க்கிறாங்க பார்த்த உடனே இந்த சாத் பின் முசாபி உமர் இருக்கிறாங்க அதே போல அசாத் பின் இவர்கள் யாருன்னு சொன்னா இவர் கசரஜ் கோத்தரத்தை சார்ந்தவர் தான் ஆனா கோத்திரத்தோடு தொடர்புடையவர் சொந்தக்காரவர் உறவினர்வாத் சாதுக்காரர் அப்போ உடனே வந்து இவர் என்ன சொல்கிறாரு நான் போய் கேட்க முடியாது அந்த என்னுடைய சொந்தக்காரர் இருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல நான் போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் உசைத் பின் குபைர் கூட வந்தார்ல ஹவுஸ் கோத்தரத்தை சார்ந்தவர் தான் இவர் முக்கிய நபர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் போய் கேளுங்க அவங்கள போய் கண்டிச்சுட்டு வாங்க ஏன் எங்கள் இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறீங்க எங்கள் மக்களை வந்து எங்களுடைய மதத்தை விட்டு ஏன் திருப்புறீங்க அப்படின்னு சொல்லி போய் கண்டிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இந்த உசை பின் குபேர் என்ன பண்றாரு தன்னுடைய வாழை எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த அமர்வு அங்க போயிட்டு மிகவும் கோபமாக ரொம்ப கோபமாக வராரு வந்த உடனே இந்த அசாத் பின் ஜரா அதிக எல்லாம் சொல்லி காட்டுறாங்க முசின் உமேர்லான்ட்டு இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இவருடைய முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்துடும் அப்ப இவரை நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ இவரை எப்படி கையாளணுமோ அந்த மாதிரி கையாண்டுக்கோங்க அப்படின்னு குறிப்பு கொடுக்கிறார் உடனே அவர் கோபமாக ரொம்ப கோபமாக எங்க மக்களை நீங்களுடைய மதத்தை விட்டு திருப்பி நீங்க நிறுத்திக்கோங்க கோபமாக சொல்றாங்க அதே உங்களுக்கு உயிர் மீது பயம் இருந்தா இந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிக்கும் அச்சுறுத்தல் சொல்றாங்க எந்திரித்து மதினாவை சேர்ந்த ஒரு நபர் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணிடுறாரு சொன்னா இவருக்கு பதில் கொடுத்துர்றாரு யாரு உசேத் பின் குபை இருக்கு இந்த ஹவுஸ் கோத்திரதுல முக்கியமான நபர் வந்தார்ல நாங்க நேர் வழியில இருக்கிறோம் நீ பழைய அந்த பண்டைய வழிபாட்டிலிருந்து அந்த மோசமான செயல்களிலிருந்து தீய செயல்களிலிருந்து விடுபட்டு நாங்கள் நேர்வழிக்கு வந்துட்டு இருக்கோம் என்ன நீ தடுக்கவரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கோமா பேசுறாரு உடனே அங்க களமே அங்க அந்த ஒரு இடமே வந்து ஒரு கலவரமாயிருக்கும் உடனே முசாபின் உமேர் வதியில்ல அவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா உசைத்பின் குபரிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கு சரியின் ஏத்துக்கோங்க இல்லைன்னா ஏத்துக்க தேவையில்ல நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொன்ன நபர் உட்கார்ந்து உட்கார்ந்த பிறகு இவர் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய அசாத் பின் ஜுரான்னு சொல்லி காட்டுறாங்க அவருடைய முகத்தை பார்ப்பதிலிருந்தே தெரிஞ்சிருச்சு அல்ல அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சு அவரு இஸ்லாத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவித்து காட்டுறாரு அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு உசேத் பின் குபேர் வந்துட்டு உங்களுடைய மார்க்கத்தில் நுழைவதற்கு நான் என்ன செய்யணும் நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க தொழுகுங்க சொல்லிட்டு குளிக்க வச்சு தொழுகை தொழுக வச்சாரு கோவத்தோட இங்க பிரச்சனை பண்ண வந்தவர் இஸ்லாத்தை எட்டு தொழுதுட்டு போறாரு அப்போ உடனே வந்துட்டு அவர் சொல்றார் யாரு இந்த உசைத் பின் குபேர் சொல்றாரு இன்னொரு முக்கிய நபர் இருக்கிறார் ஹவுஸில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா மொத்த ஹவுஸ் ஒருத்தரமும் இஸ்லாத்துக்கு வந்துடும் அவரை நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன் எப்படியாவது அவருக்கும் நான் சொன்ன எங்க எனக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் அவருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறார் யார சொல்றாரு சாது பின் முவாதை சொல்றாரு அப்போ உடனே இவர் என்ன பண்றாரு இந்த உசைத் என்ன பண்றாரு சாது பின் முவாது அந்த நபர்கிட்ட வந்துட்டு வரும்போதே இந்த சாதுபின் முவாது என்ன பண்ணுறாருன்னு அவருடைய முகத்தில் மாற்றத்தை பார்த்துடுறாரு போகும்போது போன கோபம் இல்லை பிரகாசமாக ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி கணிச்சிட்றாரு இவர் வந்து மாறிட்டார் அரபுகள்ட வந்து இந்த ஃபுராசா அப்படிங்கிற ஒரு கலை இது ஃபேஸ் ரீடிங்மாங்க இங்கிலீஷில் இது வந்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய இன்னைக்கும் சைனாவில் இன்னும் பல கலையில் இது ஒரு கலை இங்கிலீஷில் வந்து பர்னாலஜின்னு சொல்லுவாங்க இது வந்து முகத்தை பார்த்து அந்த ஒரு அவர்களுடைய மூட கணிக்கிறது அவர்களுடைய தன்மையை கணிக்கிறது இது பல சகாபாக்கிடத்துல இருந்துச்சு உமர் அல்லு இதுல மிகவும் கற்று தேர்ந்தவர்கள் ஒரு நபர் போவாரு போகும்போது உமர் அல்லானு கணிப்பாங்க இந்த நபர் ஒன்னு குறி சொல்றவரா இருக்கணும் இல்லைனா இதற்கு முன்னதாக குறி சொல்லக்கூடிய நபராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கூப்பிட்டு வச்சு கேட்கும் போது அவரு இஸ்லாத்துக்கு வந்தவரு அதற்கு முன்னதாக அவர் குறி சொல்லிட்டு இருந்திருப்பாரு இமாம் ஷாஃபிர் அஹமத்துள்ளாலையே இந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக யமன் வரைக்கும் போய் இந்த கலையை கற்றுக்கொண்டாரு இந்த ஃபுராசா அப்படிங்கிற இந்த கலையை கற்றுக்கொள்ள அப்ப பார்த்தவொன்னே சாதிபின் முவாத் என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து மாற்றம் வந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னு கேக்கிறாரு இவர் என்ன பண்ணிடுறாரு எந்த ஒண்ணுமே நடக்கல இவர் வந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை சொல்லல இல்ல எதுவுமே நடக்கல எல்லாமே நல்ல முறையாதான் நடந்துச்சு ஆனா ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னா பனுஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார்கள் இவர்கள் வந்து கசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இவர்கள் ரெண்டு பேர் ஹவுஸ் இந்த கசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல அந்த நபர்களான அந்த அசாத் பின் ஜுரா அப்படிங்கிற அந்த நபர் இவர் யாரு சாத் பின் முவாதுக்கு மிக நெருக்கமான உறவினர்கே பார்த்தோம் இப்போ இவர் உங்களுடைய உறவினருங்கிற காரணம் ஒரே காரணத்திற்காக இந்த பனுகாரி கோத்திரத்தார்கள் வந்து அவரை வந்து கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க இதுதான் நடந்துச்சு அதனாலதான் என் முகத்தில் அந்த ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்றேன் இவரு கோவம் வந்தது என்னுடைய உறவினருங்கிறனா ஒரே காரணத்தினால அவரை கொலை பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு இவரும் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போறாரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு அந்த சபைக்கு போறாரு இவர் கூடவே தான் போறாரு கூட இந்த நபரும் போறாரு இவரும் போறாரு ஜெய்தும் போறாரு சாதும் போறாரு சாதிபின் முவாதம் கூட போகும்போதே அங்கே எந்த கலவரம் எதுவுமே இல்லை எல்லாம் ஒன்னா உட்காந்து விசாரணை படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரு கோவம் ஆயிடுறார் யார் மேலே கூட்டுக்கு போய் சொல்லி கூட்டிகிட்டு வராருல்ல இவர் சொன்னது ஒன்னா இருக்கு அங்கே எல்லாம் ஒன்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு உடனே இவருக்கு கோவம் ஆயிடு கோபமான உடனே இவர் வந்துட்டு அப்படியே வராரு வந்து அந்த களத்துக்கு வராரு அங்கே அந்த தர்பியா நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவரும் வந்து கடுமையான முறையில் வந்துட்டு நடந்துக்கிறாரு யாரு மேலே மூணு பேர்த்து மேலேயும் தன்னை பொய் சொல்லி அழைத்துட்டு வந்த இந்த நபர் மேலேயும் கோவம் இஸ்லாத்தை வந்து இங்கே மக்களுக்கு எத்தி வைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு முசாபின் உமர் இல்லான் கோவம் அசாத் பின் ஜுரா அவர் மேலேயும் கோவம் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் மேலேயும் கோவம் இவர் கோவமாக தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து திரும்ப ஒரு கலவரம் கலவர மாதிரி நடக்குது இவர் சொல்ல அவங்களை பதில் சொல்ல இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது முசபின் சொல்லி காட்டுறாங்க அவருக்கு சொன்னதே சொல்கிறாங்க உட்காருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க இல்லைன்னா நாங்கள் வெளியில் போயிடோம் அவரே உட்கார வைக்கிறாங்க அவரும் உட்காரு உட்கார்ந்த உடனே இவரு தாவா பண்றாங்க அல்லாவை அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய வேதத்தை அப்படி ஒவ்வொன்றும் சொல்லி அவரும் அதே இடத்துல களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க சாதுவின் முவாத் ரதியில்லா அந்த இடத்தில் அதே இடத்துல அவரும் களிமா சொன்ன பிறகு இவர் என்ன பண்றாரு சொன்னா சாதுவின் முவாத் ரதியில்லா அவருடைய மக்கள் இடத்துல போயிட்டு அதாவது அவருடைய கோத்திரம் அந்த மக்கள் இடத்துல போயிட்டு இவர் எந்த கோத்தரத்தை சார்ந்தவர் சொன்னா ஹவுஸ் கோசு கோத்திரத்திலேயே ஒரு கோத்திரம் பெரும்பான்மையான மக்களை உள்ளடக்கிய ஒரு ஹவுஸ் கோத்திரம் இது இப்ப அவர்களுடைய மக்களிடத்துல போயிட்டு என்னை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு நீங்க எங்க மக்கள்ல உயர்ந்தவர் நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சிறந்ததாக தான் இருக்கும் அப்போ உங்களை உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் மாற்றுக்கறதே தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு அவருடைய சிறப்புகளை சொன்ன உடனேயே சிவரு சொல்றாரு நீங்கள் அனைவரும் முஸ்லீம் ஆகாதவரை நான் உங்களோட பேச மாட்டேங்கிறாரு நல்லா பாருங்க எதிர்க்க வந்த ஒரு நபர் உள்ளத்தை மாற்றி அன்று மாலை அன்று மாலைக்குள்ளவே அந்த முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்துருக்கு முழு கோத்திரமும் ஹவுஸில் முக்கியமான இரண்டு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்து முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்தோம் கசரஜ்ல வந்துட்டு ஆல்ரெடி இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருது கோத்திரத்தை சார்ந்தவர்களிடம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருது மதினாவில் இஸ்லாம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக மதினாவில் ஹவுஸ் மற்றும் கசரஜ் கோத்திரத்தார்கள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருது இப்ப வரலாறு இப்படியே போயிட்டு இருக்கு இதுல படிப்பனைகள் இதுல இருக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று இதன்படி இதை இந்த மக்களை போலவே அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த அமர்வில் இதனுடைய தொடர்ச்சிகளை பார்ப்போம் அசலாம் வரைக்கும் வரமாய் வரகாத்து